ஓம் சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேச் சர்வவிகனோபாந்தை ஐந்து கருத்தனை ஆணி முகத்தனை இந்தின் இளம்பீரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிமோற்றுகின்றேன் உதிக்கின்ற செங்கதிர் ஊச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்றமின் கொடி வெண்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மே அபிராமி எந்தன் வெழுத்துணையே விழிக்குத்துணை தெருமென்மல்பாதங்கள் மெய்மி குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன்மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளே உருவான அன்னை பராசக்தருடைய தனிப்பெரும் கருணையினாலே திருமால்நகர் ஐயப்பன் திருக்கோயிலில் நடைபெறுகிற மண்டல பூஜை பெருவிழாவிலே மகாபாரத விரிவுரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயற்படுகிற திருக்கோயில் நிர்வாகப் பொறுப்பில் இருக்கிற பெரியோர்கள் அனைவரையும் இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இரையொரு பேருளையையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் வனவாசம் முடிந்து அஞ்ஞாதவாசம் முடிந்தும் நாட்டை திருப்பித் தருகிற எண்ணம் துரியோதனனுக்கு இல்லை அதனாலே சண்டை மூண்டு விடுகிறது அந்த சண்டை தொடங்குகிற போது ரெண்டு தரப்பிலும் படை அணிவகுத்து நிற்கிறது இந்த ரெண்டு பக்கமும் படை அணிவகுத்து நிற்கிற காட்சியிலிருந்துதான் பகவத்கீதை என்ற ஞான பொக்கிஷம் தொடங்குகிறது இந்தியா எத்தனையோ ஞானமயமான நூல்களை உலகத்துக்கு கொடுத்திருக்கிறது என்றாலும் பகவத்கீதைக்கு ஒரு தனியான இடம் சிறப்பான ஒரு இடம் பகவத்கீதைக்கு கொடுத்தது மாதிரி வேற எதுக்கும் கொடுக்கல ஏன்னா எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை எல்லாம் முனிவர்களும் ரிஷிகளும் வனத்தில் உக்காந்து ஆரண்யத்தில் உக்காந்து பெருசா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு மக்களுக்கு நிறைய போதனைகள்லாம் சொன்னார்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதிலெல்லாம் எங்கயோ உட்காந்து நிதானமா எத்தனையோ யோசனை எல்லாம் சொல்லலாம் ஆனால் பகவத்கீதை மட்டும் போர்க்களத்தில் பிறந்த நூல் ஒரு யுத்த களத்திலேயே பிறந்திருக்கிற ஒரு நூல் அதனாலதான் இது கொடுக்கிற தீர்வு விடை மற்ற எதுவும் கொடுக்க முடியாது சண்டை ஆரம்பமான யுத்த களத்திலே இருந்து வாழ்க்கை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லுகிற நூலாக தோன்றிய நூல் பகவத்கீதை நீங்க நிறைய துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விசாரணை கமிஷன் வைப்பாங்க நீதிபதிகள் ரொம்ப நிதானமா உட்கார்ந்து சுட்டிருக்க கூடாது சுற்றிருந்தாலும் இதை அதிகமா பயன்படுத்தி இருக்கக்கூடாது கடியால அடிச்சிருக்க கூடாது எல்லாம் யோசனையும் சொல்லுவாங்க இந்த டென்ஸ் அங்க நிலவிய அந்த கொந்தளிப்பு இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒன்னு யாரும் பேசிட்டு முடியாது அந்த நிலையில அங்க இருக்கிறவர்கள் எடுக்கிற முடிவு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட முடிவா தான் இருக்கும் அதனால்தான் வேத காலத்து ரிஷிகளெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிற பல விஷயங்கள் ஆற அமர யோசிச்சா கரெக்ட் தான் ஆனா வாழ்க்கையினுடைய குழப்பங்களுக்கு நடுவில் தீர்வு சொல்லக்கூடிய வலிமை அந்த நூல்களுக்கெல்லாம் இல்லை இல்லாம போச்சு ஆனால் பகவத்கீதை மட்டும் ஒரு கொதிப்பான சூழ்நிலையில யுத்த களத்திலேயே உருவான நூல் என்பதனால அது வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் விடை சொல்லக்கூடிய ஒன்று இன்னைக்கு கார்த்திகை தீப நாள் நல்ல நாள் அன்னைக்கு கீதையை சொல்ற வாய்ப்பு ஒரு பொருத்தம்தான் இது ஒளியேற்றுகிற நாள் ஒளியேற்றுவதுன்னு சொன்னா இது மாதிரி நாம எண்ணைய விட்டு திரிய விட்டு தீபம் ஒளியேற்றுறது ரொம்ப சுலபம் இதெல்லாம் கூட ஒரு காலத்துல நமக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது எலக்ட்ரிசிட்டி இல்லாத போது கோயில் எப்படி விளக்க ஏத்துறது அப்படிங்கறதுல ஒரு அழகு இருந்தது ஒரு பயனுணர்ச்சியும் இருந்தது கலந்துட்டோம் எலக்ட்ரிசிட்டியும் போட்டுக்குவோம் எண்ணையும் போட்டுக்குவோம் தீபத்தையும் ஏற்றிக்குவோம் நம்ம எல்லாத்தையும் கலந்து கட்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துட்டோம் நம்ம சிக்கல் என்னன்னா பழசையும் விட முடியல புதுசையும் ஏத்துக்க முடியல ரொம்ப மாடனாகவும் இருக்க முடியல பழமவாதியாகவும் இருக்க முடியல ஆனா இருக்க வேண்டி இருக்கு இதுதான் பெரிய சிக்கல் ஏன்னா அதை விமர்சனம் பண்றது நோக்கம் அல்ல இந்த விளக்கு ஏற்ற போது ஒரு ஒளி வருகிறது இல்லையா இருட்டிலேருந்து நம்மளை மாற்றி அமைத்து அசத்தோமா சத்தியம் கமய அசத்தியத்திலே இருந்து இருளிலே இருந்து நாம் ஒளியை நோக்கி வரவேண்டி இருக்கிறது அறியாம எந்த இருட்டிலே இருந்து அறிவு எந்த ஒளியை நோக்கி நாம பிரயாணம் பண்ண வேண்டி அந்த எண்ணத்தோட இந்த விளக்கையெல்லாம் ஏற்றணும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி அமையட்டும் ஒரு ஞான ஒளி எனக்குள்ள பரவட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த விளக்குகளை ஏற்றணும் இன்னைக்கு திருவண்ணாமலையில ரொம்ப ஜெகஜோதியா தீபம் எரியும் நம்ம போகலனா கூட மனசால நினைக்கலாம் ஒண்ணும் தவறில்ல மனசால நினைச்சுட்டோம்னா போயிட்டு அந்த புண்ணியம் கிடைக்கும் பல பேரால போக முடியாம இருக்கும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அதனால ஒண்ணும் இல்ல மனசால நினைச்சுட்டோம் அதுலயும் திருவண்ணாமலை வந்து நினைக்க முக்தி அளிக்கிற தலம் அப்படின்னு பேரு அதனால அந்த இடம் மனசால நினைக்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை ஒரு சின்ன ரகசியம் மட்டும் நான் அவங்களுக்கு சொல்லி தரேன் இங்கே இருந்து அண்ணாமலை திருவண்ணாமலை அங்க போய் தீபத்தை பாக்குறதா தீப தரிசனம்னு கிடையாது நம்ம உடம்புல இந்த இடம் தான் திருவண்ணாமலை ரெண்டு கண்ணுக்கும் மேல இருக்கு இந்த மூக்குக்கு மேல் பகுதி ரெண்டு புருவத்துக்கு மத்தி அதுதான் உண்மையான திருவண்ணாமலை இந்த இடத்துல ஞான அக்னி கொழுந்து எரிந்தால் நம்முடைய வினைகள் அழிந்து அந்த நெற்றிக் கண்ணில்தான் முருகன் பிறந்தான் அப்படின்னு வரலாறு உண்மையிலே இந்த திருவண்ணாமலையை தான் நினைக்க முக்தி அப்படின்னு சொன்னார்கள் இந்த இடத்துல நம்முடைய நினைப்பு வரணும் எல்லா நினைப்பையும் இந்த புருவத்துக்கு மத்தியிலே மூக்குக்கு மேலே உச்சியிலே அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுதான் உண்மையான அண்ணாமலை நமக்கு அண்ணாமலை சினிமா தெரியும் அப்புறம் அண்ணாமலை கோயில் தெரியும் அண்ணாமலை கிரிவலம் தெரியும் ஆனா சத்தியமான அண்ணாமலை இதுதான் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையான கார்த்திகை தீபம் இந்த இடத்துல ஒரு ஞான ஒளி அப்படியே ஞான அக்னி எறியும் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில ஞான அக்னி தக தகன் எரிய ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா நம்முடைய வினைகள் அழிய ஆரம்பிச்சுடும் இதைத்தான் நினைக்க முக்தி தரும் தலம் அண்ணாமலை அப்படின்னு சொன்னார்கள் இந்த இடத்துல நமக்கு அந்த நினைப்பு முழுக்க வந்துட்டா வினைகள் அழிய ஆரம்பிச்சிடும் ஒரு உயர்ந்த கார்த்திகை திருநாளிலே விளக்கு ஏற்றுகிற தீபம் ஏற்றுகிற ஒரு நல்ல நாள் இந்த ஒழிய தெரியும் தண்ணீர் கீழ் நோக்கி தான் ஓடும் தண்ணீர் ஊத்துனீங்கன்னா பள்ளத்தை நோக்கி ஓடுமே ஒளியே பள்ளத்திலே மேட்டை நோக்கி ஓடாது தண்ணீர் கீழ் நோக்கி போகும் மண்ணு கீழ் நோக்கி இழுக்கும் நீங்க பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு மூணாவது நெருப்புக்கு மட்டும் என்ன குணம்னா தான் எரியும் ஒரு மெழுகுவத்தி ஏத்துறீங்க மெழுகுபத்தி தலைகீழா பிடிச்சா கூட தீபம் மேல் நோக்கி திரும்பி டக்குன்னு மேல் நோக்கி திரும்பிடும் மெழுகுவத்தி இப்படி பிடிச்சா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேல் நோக்கி திரும்பங்கள்ல மண்ணும் காற்றும் மண்ணும் தண்ணீரும் கீழ் நோக்கி எழுக்கும் இந்த நெருப்பு மட்டும் இந்த நெருப்பு மட்டும் மனுஷனை மேல் நோக்கி இட்டுக்கொண்டு போகிற மூன்றாவது பூதம் அப்புறம் காற்று அப்புறம் ஆகாசம் காற்று மேலதான் இருக்கும் எப்போ மேல் நோக்கிதான் காற்று பயணம் பண்ணும் ஆகாசம் இன்னும் உயரத்திலேயே இருக்கும் எனவே மனுஷன் இந்த ரெண்டு பூதங்கள்லேருந்து விலகி மேல நோக்கி போகணும் அப்படின்னா மையத்தில் இருக்கிற மைய பூதம் இந்த நெருப்பு அதனால்தான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிற சம்பந்தமாக கொண்டாடப்படுவது இந்த நெருப்பு அக்னி விளக்க ஏத்துட்டா சாமி வந்துட்டார் அர்த்தம் இந்த மனிதனில இருந்து தெய்வத்தை நோக்கி போறதுக்கான இணைப்பு பாலம் இருக்கு இல்லையா ரெண்டையும் லிங்க் பண்ற நெருப்பு பாலம் தான் இந்த தீபம் கார்த்திகை தீபம் அதனால வெளியில இப்படி எல்லாம் எண்ணெயை வச்சு நாம அந்த விளக்கு ஏத்துற போது எண்ணத்தை வச்சு ஒரு விளக்கு நாம இன்னைக்கு ஏத்த போறோம் அந்த இன்னைக்கு இதை கேட்கறவங்க தயவு செய்து வாழ்க்கையில இதை சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை பெரிய மாறுதல் அடையும் கீத்தை எப்படி வாழணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கிற ஒரு ஞான நூல் என்னுடைய ஒலி நாடாக்கள் கேட்டிருப்பீங்க வாங்கிருப்பீங்க அது வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கணும்னு சொல்லி தருகிற பாடமா இருக்கும் இது எல்லாத்தையும் விட சிறந்த பாடம் இன்னைக்கு நாம கேட்க போறேன் இந்த பகவத்கீதை வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கற ஒரு ஞான நூல் பகவத்கீத்தை முன்னுரை போதும் நினைக்கிறேன் இப்ப நான் நூலுக்குள்ள வரணும் நான் ஏன் முன்னுரையே கொஞ்சம் நீளமா சொல்றேன்னா கொஞ்சம் சத்தம் அடங்காதான்னு ஒரு ஆசை தான் தினம் நான் மட்டுமே போடுறேன் இன்னைக்கு எனக்கு துணைக்கு சேர்த்து ஒரு பத்து பேர் போடுறதுக்கு வந்துருக்காங்க இவர் ஒரு ஆள் மட்டுமே இங்க சத்தம் போடுறாரு நாமளும் சேர்த்து சத்தம் போடுவோன்னு புதுசா ஒரு பத்து பேர் அவங்களும் சத்தம் போட்டுக்கிறாங்க தெரிய முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமா நாம ஆரம்பிப்போமேங்கிறது இவ்வளவு நீளமான முன்னுரை சொன்னேன் இது போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் அடங்குறதா தெரியல அதுக்காக நானும் இதை மேல மேல பேசிட்டு இருந்தா சரியா இருக்காது விஷயத்துக்கு வந்து ஆகணும் இந்த கீத எப்படி ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்னா சண்ட ஏழு அக்ரோனி சேனா அர்ஜுனம் பக்கம் பதினோரு அக்ரோனி சேனா துரியோதனம் பக்கம் இப்ப யுத்தம் ஸ்டார்ட் ஆகணும் இந்த யுத்த காட்சியை எல்லாம் சஞ்சயம் அப்படிங்கிறவன் திருதராஷனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா திருதராஷனுக்கு பார்வை இல்லை ரிங் கமண்டி அப்படிய அண்ணிட்ட சொ கிருஷ்ணா என் தேர கொண்டு போய் நிறுத்து என் எதிரிகள் எல்லாம் யார் யாருன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன் என் கையால யார் யார் சாக நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் கிருஷ்ணா என் தேரை கொண்டு போய் நிறுத்து என் கையால் கொல்லப்பட போகிறவர்களை பார்த்து நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன் என்ன அருகிலேயே கொண்டு போய் நிறுத்து நங்கு தெரியும்படியாக நிறுத்து அப்படின்னு கண்ணன் ஓட்டிட்டு போய் நிறுத்தி பீஷ்மர் துரோணர் எல்லாம் தெரிகிற இடத்துல கொண்டு போய் தேர நிறுத்திட்ட இப்ப என்ன சொல்லிருக்கணும் நான் நல்லா பார்த்துட்டேன் கொல்ல போறேன்னு சொல்லணும் அர்ஜுன ஆரம்பிச்சா கிருஷ்ணா என் எதிரில் தெரிகிற இந்த பீஷ்மர் என்னுடைய பாட்டனார் அல்லவா நான் ஏதும் விவரமரியாத பிள்ளையாக இருந்த போது என்னை வாழ்வித்தவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என் பாட்டனார் அல்லவா அவரையா நான் கொல்ல வேண்டியிருக்கிறது கிருஷ்ணா என் பாட்டனாரை கொல்ல முடியாதடா அதோ நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எனக்கு வில் பிடிப்பதற்கு கொடுத்த கிருப்பாச்சாரியார் அதோ துரோணாச்சாரியார் இவர்கள் என்னுடைய ஆச்சாரியர்கள் என் குருநாதர்கள் இவர்களை எல்லாம் கொண்டு நான் எப்படி கிருஷ்ணா ஒரு யுத்தத்தை நடத்த முடியும் இதைவிட நான் பிச்சை எடுத்து காட்டிலே தெரிவது மேலானது என்று கருதுகிறேன் கண்ணா என் எதிரிலே நிற்கிற யாருமே எனக்கு எதிரியாக தெரியவில்லை கிருஷ்ணா இவர்கள் அனைவரும் என்னுடைய உறவாளிகள் பங்காளிகள் என் சகோதரர்கள் என்னுடைய என்னுடைய உடன் பிறந்த உடன் பிறப்புக்கள் ரத்தத்தின் ரத்தம் என்னில் இருந்து பிரிந்தவர்கள் அவர்களிலிருந்து நான் பிரிந்தவன் என்னால் இவர்களை எல்லாம் விட முடியாதே கிருஷ்ணா இவர்களை நான் எப்படி கொல்லப் போகிறேன் கை நழுவுகிறது காண்டிபம் நழுவுகிறது என் உடம்பு காந்துகிறது என்னாலே இந்த யுத்தத்தை நடத்த முடியாது கிருஷ்ணா இப்படி உறவினரை கொன்று ஒரு ராஜ்யத்தை அடைவதை விட குறவரையும் ஆச்சாரியரையும் கொன்று ஒரு பதவிக்கு வருவதை விட காட்டில் போய் பிச்சை எடுப்பது மேலானது கிருஷ்ணா என்னை விட்டுவிடு நான் போரை விட்டு போகிறேன் இது எப்படிங்க இருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினதுக்கு அப்புறம் என்னை உட்டுடன் நான் வெளியில போறேன் அப்படின்னா இது நியாயமா முதல்ல வனமாசம்யப்பன் கோயில அன்பர்கள் மூணு மாசத்துக்கு வந்து பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணி போஸ்டர் அடிச்சு பத்திரிக்கை போட்டு மேடையெல்லாம் அலங்காரம் பண்ணி மைக் வச்சு லைட் வச்சு எல்லாம் பண்ணி நான் வந்து பேசுவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நீங்கெல்லாம் வேற வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வந்து உட்கார்ந்து போது நான் இங்கே வந்து பாரதத்தை யார் பேசி யார் கேட்கிறார்கள் இந்த நாடு உருப்புடுவதாக எனக்கு தெரியவில்லை பகவத்கீதையை யார் சொன்னாலும் யாரும் கேட்பதாகவே எனக்கு தெரியவில்லை நான் எனவே பேச விரும்பவில்லை புறப்படுகிறேன் அப்படின்னா அது நியாயம் அது எப்ப சொல்லிருக்கலாம் உன்ன கூப்பிட்ட போதே சொல்லணும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும் பேசினால பயனில்லை அப்படின்னு சொல்லணும் பைக் போட்டு லை போட்டு ஏற்பாடு பண்ணி பத்திரிகைக்கு அப்புறம் ஒண்ணும் பிரயோஜனம் தகுதி கிடையாது சொல்லி பயன் கிடையாது ஒரு டாக்டருக்கு படிக்கிற பசங்க டாக்டருக்கு அவங்க எப்படி படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பெரியவர் வந்து எதிரில் வந்து இன்டர்வியூ பண்றார் ஒரு பத்து பையன் உட்கார்ந்துருக்க அந்த பத்து பையன்ல ஒரு பையனை பார்த்து அந்த டாக்டர் அந்த இன்டர்வியூ பண்ற டாக்டர் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார் கடுமையான ஒரு வியாதியை சொல்லி புது மாதிரியான பேருள்ள ஒரு வியாதியை சொல்லி இந்த மாதிரி சிம்டம் இந்த மாதிரி அடையாளம் உள்ள ஒரு ஆளு உங்க மருந்து கொடுப்பேன் நான் அந்த மாதிரி யாரையே கேள்விப்பட்டதில் அடுத்தாள் நெக்ஸ்ட் அப்படின்னா அவனும் தெரியல முடிச்சான் நெக்ஸ்ட் அப்படின்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏழாவது ஆள் கிட்ட போற போது முதல் சொன்னா எனக்கு என்ன சொல்ல என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரிஞ்சா என்ன தெரியாம போனாதான் என்ன துடிச்சு வந்துருச்சு உனக்கு சொல்றதுக்கு தெரிஞ்சா கூட எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல ஒரு கணக்கு இருக்கு இப்ப அதான் போறதுக்கு முன்னாடி கூப்பிடு எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி யுத்த பேரிகர்கள் முழங்கி குதிரைகள் கணித்து விட்டன சண்டுகள் ஊதப்பட்டு விட்டன முரசுகள் முழங்கி விட்டன குடிகள் பறக்க ஆரம்பித்து யுத்தத்துக்குரிய எல்லா ஏற்பாடும் நடந்து முடிந்த பிறகு என்ன பேசுகிறாய் அர்ஜுனா ாய அர்ஜுனா கண்ணா நீ சொல்லுகிற எந்த வார்த்தையும் என் காதுகளில் ஏறாது இவர்களை கொண்டு ஒரு ராஜ்ஜியத்தை பெறுவதை விட நான் காட்டில் போய் நான் நிச்சயமாக சன்னியாசியாக இருக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை கிருஷ்ணா என்னை ஏன் யுத்தத்தில் செலுத்துகிறாய் நான் யுத்தத்தை செய்ய விரும்பவில்லை யுத்தம் நடந்தால் ரத்தம் சிந்தும் யுத்தம் நடந்தால் மரணம் விளையும் யுத்தம் நடந்தால் இவர்கள் மனைவிமார்கள் விதவைகளாக மாறுவார்கள் அந்த விதவைகளாக மாறியதாலே ரத்த கலப்பு வரும் வர்ணாசிரம தர்மம் மாறிப்போகும் வெவ்வேறு விதமான இனக்குழப்பம் ஏற்படும் இவையெல்லாம் என் மூலம் நடப்பதை நான் விரும்பவில்லை கிருஷ்ணா இந்த தவறான ஒரு விஷயத்துக்கு நான் துணையாக இருக்க விரும்பவில்லை கண்ணா என்னை விட்டுவிடு நான் ஓடி விடுகிறேன் எப்படியாவது தப்பித்து விடுகிறேன் என்னை தயவு செய்து இந்த இடத்தில இருந்து காப்பாற்ற நான் போகிறேன் என்ன அழகு தெரியற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டும் மணி மணியான ரொம்ப அழகான ஆர்கியூமெண்ட் ஏன் சண்டை வந்தா என்னென்ன வரும் சாவு முதல்ல வரும் சண்டை வந்தா பெண்கள் விதவையாவார்கள் சண்டை வந்தா ஜாதி கலப்பு வரும் ஏன்னா பாதுகாப்பு இல்லாம போயிடும் நடக்கும் இவ்வளவு குழப்பமும் என்னால ஏன் நடக்கணும் நான் யுத்தம் வேண்டாம்னு தானே சொல்றேன் நீ ஏன் யுத்தத்துல கெடுக்கற யுத்தத்துல ஏன் ஏவர பதில் சொல்லு இதெல்லாம் கேட்கற போது பார்த்தா ரொம்ப அருமையான ஆர்கியூமெண்ட் மணி மணி மணி மணியா பேசுற மாதிரி இருக்கும் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க முதல்ல ஒண்ணு சொன்ன சொல்ற விஷயம் சரியா இருந்தா கூட சொல்ற காலம் முக்கியம் நீ சொல்ற விஷயம் சரியா இருந்தா கூட சொல்றதுக்கு உனக்கு யோகான்னு கேட்கணும் அடுத்தது ஒரு விஷயத்தை அந்த யோகித இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பான் யோகியதை இல்லாம சொல்லிட்டு இருந்த நூறு கொலை பண்ணிட்டு சொல்ற கொசு கூட அடிக்க கூடாதுங்க மகாபாவம் அதான் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா முன்னூறு தலையை வெட்டி இருக்கிற சொல்லுவாங்க அர்ஜுனன் சொல்றான் யுத்தத்தினால ரத்த கலப்பு வரும் இனக்கலப்பு வரும் எவ்வளவு யுத்தம் பண்ணிருக்க சரி அந்த யுத்தத்தினால பெண்கள் விதவியாவின் நீ இவ்வளவு நாள் எத்தனையோ பெண்களை விதவியாக்கு அறிவு வரும் இப்ப வேண்டியவன் உறவுக்காரன் தன்னுடைய பங்காளி பங்காளி பொண்டாட்டி மட்டும் தத்துவம் பேசுறா ஐயோ ரொம்ப அக்கிரம போய் முடியும் அர்ஜுனா இந்த தத்துவம் எங்க போச்சு நம்ம ஒரு நியாயம் பேசினா எப்பவும் நியாயம் பேசணும் நமக்கு ஒரு நியாயம் மத்தவது நியாயம் தான் இது என்ன நியாயம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஜட்ஜு கற்பனையான ஒரு வழக்கு போட்டிருப்பான் நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் பெனால் போட்டிருப்பா இவர்கிட்ட எவன் சிக்கனாலும் இரண்டாயிரத்தி ஐநூறு தான் முதல் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் தான் மரண தண்டனாப்பண்ட மரண தண்டனை வழி இருக்கா சட்டத்தில் இவ மாட்டிக்க மரண தண்டனா மேம் மரண தண்டனை என்ன உண்ட குற்ற ஆளுநாள் ஒரு கேஸ்ல இது பையன் இருந்தா அப்பா விசாரிக்க கூடாது ஜட்ஜில் ஒரு கற்பனை கதை அன்றைய சூழ்நிலையில ஜட்ஜி விசாரிக்கிறார்கள் சிக்கிட்டான் அதை விட கொடுமை என்ன சாட்சி எல்லாம் இருக்கு அவன் தப்பட்சி எல்லாம் இருக்கு விசாரிச்சாரு ஒன்னும் இல்ல கரெக்டா தூக்கில் தொங்குட வேண்டியது பாருங்க என்ன மரண தண்டனை என்பது காட்டு முராண்டித்தனமானது ஒரு மனித உயிரை எடுப்பதற்கு எப்படி அரசாங்கத்துக்கு அருகதை இருக்கிறது ஒரு நாய் ஒருவரை கடித்தது என்பதற்காக அவரை திருப்பி கடிப்பார்களா உணர்ச்சி வசப்பட்டு ஒருவர் கொலை செய்தார் என்பதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு ஒருவரை கொலை செய்தால் கடித்த நாய்க்கும் அரசாங்கத்துக்கும் வேறுபாடு இல்லை எனவே மரண தண்டனை என்பதே காட்டு முராண்டித்தனமானது என்று கருதுகிறேன் மரண தண்டனையை அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்று சிபார்சு செய்கிறேன் அப்படின்னா இவர் பையனை தூக்குல தொங்க விடல மரண தண்டனையவே தொங்கவிட்டார் தூக்குல இப்ப இவர் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா ஒன்னும் தப்பு கிடையாது கரெக்ட் தான் நாய் திருப்பி கடிக்கலாமா அவன் யாரையு கவர்மெண்ட் எல்லாம் ஏன் கிடையாது இவ்வளவு நாள் எங்க போச்சு இந்த அறிவு ஐம்பது பேரை தூக்குல தொங்க ஒட்டி அன்னைக்கெல்லாம் கிடைக்காத நியாயம் ஓம் புள்ள வந்த உன்னை மட்டும் நியாயம் தோணுதுன்னு சொன்னா உன்னுடைய விவாதத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது விஷயம் சரியா இருந்தா கூட சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அர்ஜுன கல்யாணம் இந்த யுத்தத்தினாலே வர்ணாசிரம கலப்பு வரும் சொல்ற பெண்கள் விதவையாவார்கள் சொல்றேன் இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு யோகியிருக்கா நீ எத்தனை நடத்திருக்க இதே பூமியில எத்தனை ஆயிரம் பேர் இருக்க அப்பதான் நீ வாய மூடி மௌனமா தானே இருந்தேன் இப்ப என்ன பேசுற கொல்லப்பட வேண்டியவன் உன்னுடைய உற்ற உறவினன்னு வருகிற போது மட்டும் உன்னால் கொல்லப்பட வேண்டியவனுடைய பாகியார் ஆசிரியர் வருகிற போது மட்டும் தத்துவம் பேசுறியா மூடு வாயே எடுவில் காண்டிபத்தை கையில எடு எதிர்களை கொல்லூர்னு கண்ணா என்னாலே முடியாது கண்ணா இவர்களை எல்லாம் கொண்டு நான் வாழ்வதை விட என் மனம் எனக்கு இடம் தரவில்லை ஐயோ இவர்களை நான் எப்படி கொள்ளுறேன் மரணத்தைக் கண்டு நான் அஞ்சுகிறேன் இவர்கள் சாவி கண்டு நான் பயப்படுகிறேன் கிருஷ்ணா அப்ப கிருஷ்ண ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்ன அர்ஜுனா நீயா இவர்களை கொல்ல போகிறாய் நீ இவர்களை கொண்டு விட முடியுமா உன் நில்லில் இருந்து புறப்படுகிற ஒரு அம்பு பீஷ்மரையோ துரோணரையோ கொல்லும் என்று நினைக்கிறாயா அப்படியாமல் கொள்வார்கள் அர்ஜுனா இவர்கள் என்றைக்கு எப்போது எப்படி சாக வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன் நீ வெறும் கருவியாக இருந்து செயல்படுகிறாய் இவர்கள் மரண மேலே திறந்து வைத்து விட்டுத்தான் நான் பூமிக்கு வந்திருக்கிறேன் நீ ஒரு கருவியாக இருக்கிறாய் அந்த கருவியாக இருந்து உன்னில் புறப்படுகிற அம்பு அவர்களை கொல்லுவது போல் உலகத்துக்கு தோற்றினாலும் கூட இவர்கள் என்றைக்கு கொல்லப்பட வேண்டும் எப்படி வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை நீ தீர்மானிப்பதில்லை அர்ஜுனா நான் தீர்மானிக்கிறேன் தெவும்லையா பரம்பரல் தீர்மானிக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் தீர்மானிக்கிறான்ட நீ மரணத்தை கண்டுகிறாயே மரணம் என்பது என்ன என்று எப்போது அவர் யோசித்து பார்த்திருக்கிறாயா அர்ஜுனா மரணத்தை பற்றி பேசுகிறாயே மரணம் என்பது என்ன நம்ம எல்லாரும் பயப்படுறோம் ஏன் வந்திருக்கு சாபில்லாம இருக்கணும் அப்படின்னு சாபில்லாம இருக்கிற அனுப்பிட்டு என்ன கொஞ்சம் காசு வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருந்து அனுப்புவான் கையெழுத்து போட வேண்டியிருந்தோம் ஒண்ணு டாக்டர் முடியும் மரணம் எல்லாருக்கும் பயம் யோ இறந்து போயிடுவோமோ இறந்து உண்மையில மரணம் அப்படிங்கறது என்ன அது ஒரு சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் திருவள்ளுவர் சொல்றா தூங்க மாட்டான் போய் வீட்டுல படுப்பான் தூங்கினோம் உறங்குவது போலும் உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு நம்ம மேல் நாட்டுக்காரனுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா ஒரே பிறவின்னு நினைக்கிறான் இந்த பிறவி உட்ட்டா இனிமே பிறவி கிடையாது அதனால்தான் எண்பது ஆனாலும் தொண்ணூறு ஆனாலும் நூறு ஆனாலும் சாவரத்துக்கு அவங்க தயாரே இன்னைக்கு அமெரிக்கா காரன் ஒசாமா பில்லாக்கிறான் நாங்கள் மரணத்துக்கு தயாரா இருக்கோம் அமெரிக்காக்காரன் மரணத்துக்கு தயாரா இல்லேன்னு அமெரிக்காக்காரன் எதுக்கு ரொம்ப பயப்படுவான் செத்ருவோம் பயப்படுவான் செத்துட்டா மறு பிறவி அவனுக்கு நம்பிக்கை கிடையாது அவனுக்கு அந்த தெரியாது அவன் என்ன பயப்படுறான் இது வரைக்கும் தான் இது இந்த பிறவியோட சரி அப்புறம் போயிட்டா ஒண்ணு இல்லாம போயிடுமே அப்படி கிடையாது ஒரு பிறவி முடி எங்களை வந்துருவோம் மறுபடியும் காணாம போவோம் மறுபடியும் இந்த பூமிக்குள்ள வந்துருவோம் தூங்குறதுக்கு யாராவது வருத்தப்படுவோமா தூங்கறதுக்கு வருத்தப்படுறது இல்ல அது போல் மரணத்துக்கு வருந்துவது என்பது அறிவீனம் இது வந்து இந்தியன் பிலாசபி உலகத்துக்கு ஒரு உறக்கத்தை போல அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை ஆத்மாவை பற்றி ஆன்மாவை பற்றி இயல்பு பற்றி இதெல்லாம் தெளிவா பேசுகிறான் கிருஷ்ணன் எப்படி பாருங்க ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்றான் இப்ப நம்ம வெளியில இந்த சரீரத்தை பார்க்கிறோம் உள்ள ஒரு பொருள் இருக்கு அது என்ன அழிவில்லாதது ஆன்மா அப்படின்னு பேர் இந்த ஆன்மாதான் மெய் உண்மையில அதுக்குதான் மெய்ன்னு சொல்லணும் இந்த உடம்பு பொய் இது வந்து அஞ்சு பூதங்களுடைய சேர்க்கையினால உண்டாச்சு மண் தண்ணி நெருப்பு காத்து ஆகாசம் எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு உடம்பா உண்டாயிருக்கு இப்ப குழந்தையா இருக்கும் போது ஒன்றரை அடி இருந்தோம் அப்புறம் இவ்வளவு ரெண்டு அடி ஆனோ மூணடி ஆனோ அஞ்சடி ஆனோ அஞ்சு கால அடி ஆனால் அஞ்சரை அடி ஆனோ ஆறு அடி ஆனோ எல்லாம் ஒரு மாயையில வளர்ந்துகிட்டே போச்சு அப்புறம் ஒண்ணுமில்லாம எல்லாம் போய் தானே இது எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ அது ஒருபோதும் நிலையா இருக்க முடியாது எது மாறாம இருக்கிறதோ அதுதான் நிலையா இருக்க முடியும் உடம்பு எது மாறல உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா மாறதே இல்லை ஆனா உடம்பு மாறிட்டே இருக்கு அப்ப மாறி இருக்கிற உடம்பு அழிஞ்சு போறதுல என்ன ஆச்சரியம் பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்னொன்னா உருவாகும் அப்புறம் இன்னொன்னா இடம் மாறிக்கும் வேற வகையில தன்மையை மாற்றிக்கொள்ளும் இது இயற்கையானது அப்படி உடம்பு அழிந்து மாறிக்கொள்வது இயற்கையானது என்ன இருக்கிறது ஆழமான செய்தி விளக்குன்னு சொல்றோம் குத்துவிளக்கு வீட்டில் ஏற்றி வச்சிருக்கிறோம் நீங்க கார்த்திகை தீபம் வீட்டில ஏற்றி வச்சிருப்போம் யார ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க விளக்கு இது கைரா பாம்பா என்பதை விளக்குவது விளக்கு விளங்காத விஷயத்தை விளக்குகிற ஒளிக்குதான் விளக்குன்னே பெயரு ஆனா அந்த விளக்கை எடுன்னா யாராவது நெருப்பு முடிஞ்சுக்கிட்டு வருவான எடு அப்படின்னா நெருப்பு கையிலோட்டம் வருவானா விளக்கை எடுன்னா விளக்கு தண்டைத்தான் தூக்குறான் அதுக்கு தமிழ் இலக்கணத்துல ஒரு பெயர் சொன்ன தானியாகு பெயர் அது என்ன தானியாகு பெயர் எிகிற விளக்கை தண்டு தாங்க இருப்பதாலே எதை சுமந்து இருக்கிறதோ அதுவே அதற்கு பெயராகி விட்டது தானியாக பெயர் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஈஸியா உங்களுக்கு சொல்றேன் தெருவில் ஒரு அம்மா விளக்குமாறு வித்துக்கிட்டு போகுது விளக்குலேருந்து அங்கதான போனோம் விளக்குமாறு ஒரு அம்மா தெருவில் விளக்குமாறு வித்துக்கிட்டு போகுது தெருவில் போகும்போது தலையில ஒரு ஏழு எட்டு விளக்குமாறு வச்சிருக்கு விளக்குமாறு விளக்குமாறே கூட்டிகிட்டே போகுது அத கூப்பிடும் ஒரு பேருந்து இவன் கூப்பிட முடியுமா அந்த அம்மா பேர் தெரிஞ்சா கூட இவன் அந்த அம்மா பேர் சொல்லி கூப்பிட்டா வச்சுங்க விளக்குமாறு பிஞ்சு போயிடும் எங்க பொண்டாடி கேப்பா உனக்கு எப்படியா அவ பேரு தெரிஞ்சது விளக்குமாறு உங்க வீட்டுல ஆனா கூப்பிட்ட போது திரும்பி பார்க்கறா இல்லையா இந்த அம்மா விளக்குமாறு அப்படின்னா திரும்பி பார்க்கற அப்ப பாருங்க அவ தலையில் சுமந்து கொண்டிருக்கிற பொருள் அவளுக்கு ஆகி வந்தது இது இலக்கணத்துல ஆகும் தானியாக பெயர் எதை தாங்குகிறாளோ அது அவளுக்கு பெயராக ஆகிவிட்டது அதே மாதிரிதான் விளக்கை தாங்குவதாலே இந்த அகலுக்கும் இந்த குத்து தண்டுக்கும் விளக்குன்னு பெயரு இதே மாதிரி மெய் அப்படின்னு இந்த நம்மளை சொல்றோம் உடம்பு சொல்றோம் உடம்பு மெய் இல்ல மெய் என்றால் சத்தியமான ஆன்மா அதை தாங்கி தானியாக பெயராக இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வருது வந்த பேரு மெய்யான ஆன்மாவை சுமந்து கொண்டிருப்பதாலே பொய்யான உடம்புக்கு மெய் என்று ஒரு பெயர் வந்துவிட்டது இருந்த மாதிரி நாற்பது இருந்த மாதிரி அறுபது கிருஷ்ணா நீ இவங்கெல்லாம் அம்புவிட்டு கொள்ளலாம் போற ரெண்டு வயசுல இருந்தவன் இருபது வயசு வருகிற போது உடம்பு மாறி போச்சு உருவம் மாறி போச்சு இருபது வயசுல இருந்தவன் அஞ்சுக்கு வரும் போது உருவம் மாறி போச்சு எழுபதுக்கு வரும் போது உருவம் மாறி போச்சு கிருஷ்ணன் நாம எப்படி யோசிச்சதே இல்ல அப்ப நேற்றுக்கு நாப்பது வயசுல நம்ம உடம்பு இருந்தது அது அம்பது வயசுல எங்க போச்சு மாறி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு செல் ஒன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு நம்ம உடம்பு இருக்கிற ஒவ்வொரு செல்லும் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள செத்து போயிடும் எல்லாமே செத்து போய் புதுசா வரும் செத்துக்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஒரு நாள் விஷயமா தெரியும் போயிட்டாரு தான் போயிட்டு இருந்தாரு அப்ப யாரும் ஒன்னும் கண்டுக்கவே இல்ல மொத்தமா போயிட்டாருன்னு ஒண்ணு பெருசா ஒப்பாத்தி வச்சா டெய்லி தான் போறாரு பாருங்க நாம கிராமத்துக்கோ இல்ல யார் வீட்டுக்காவது போகணும்னு வச்சுங்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு போனா முதல்ல நம்மள ஒரு மாதிரி பாரா படுத்துவாங்க என்ன படுத்துவாங்க நினைக்கிறீங்க ஒரு வீட்டுக்கு திடீர்னுக்கு வரல அப்படிங்க ஆமா வரல இந்த ஆல்பத்தை பாருங்கன்னு கூப்பிடுவாங்க எவன் வீட்டு கல்யாண ஆல்பத்தை பார்த்து நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு சொல்றோம் பாருங்க நம்ம மூஞ்சி இல்லாத ஒரு போட்டோ ஆல்பம் பார்த்தா என்ன பாக்காட்டு என்ன எவன் மூஞ்சி எப்படி இருந்தா நமக்கு என்ன நம்ம ஜனங்களுக்கு இங்கிதமே தெரியாது நல்லா இவ்வளவு பெரிய ஒரு போட்டோ ஆல்பம் அதை படத்தை போட்டு ஆள் வேணும் ஒரு பெரிய ஆல்பத்தை கொண்டாந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அரை மணி நேரம் ஆகும் இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் இதை விட கல்யாணத்துக்கே போயிருக்கலாம் என்ன பண்ணி தொலைக்கிறது நீங்க போட்டோ ஆல்பத்தை இல்ல போட்டோ பிரிண்ட் நீங்க ஓட விட்டு பார்த்தா எது சுவாரஸ்யம் நம்ம மூஞ்சி இருந்தாதானு சுவாரஸ்யம் ஒத்துக்கும் உண்மையை மனந்திறந்து பேசுவோமே இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு கிராமத்துக்கு ஒரு பய போற அந்த வீட்டுல போட்டோ ஆல்பம் கிடைக்குது பழைய ஆல்பம் இருக்கு அவங்க வீட்ட ஆல்பம் அது புரட்டி பாக்கிறான் பாட்டி கேட்டான் பாட்டி பாட்டி ஒரு கருங்குரங்கு மாதிரி கருங்குரங்கு மாதிரி ஒன்னு உட்கார்ந்த கேதி யாரு பாட்டி சொன்ன அது யாருன்னா கேட்கற அதான் உங்க அப்பேன் பாட்டி இவ்வளவு அசிங்கமா இருக்கிற ஐயோ அதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி அத விட அசிங்கமா தான் இருந்தான் அப்புறம் தான் கொஞ்சம் பூசினே வயசு நான் ஒண்ணு அப்படிதான் சொல்லி தெரிஞ்ச பட்டியல் நிஜமாவே அப்பாவா அப்படின்ற நிஜமாவே அப்பாவா நிஜமாவே அப்பா அப்ப என்ன பொய்யா என்ன நிஜமாவே அப்பா இப்ப நான் கேட்கறேன் பதினஞ்சு வயசுல அப்பாவுடைய படத்தை பார்த்தா பையனுக்கு ஆச்சரியமா இருக்குற கேள்வி வயசு ஆன போது வேற ஆள் மாதிரி தெரிகிறாரு இந்த பதினஞ்சு வயசு உடம்பு எங்க போச்சு அவருடைய அமைப்பு எங்க போச்சு அதான் கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதி அருமையான ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் என்ன புகைப்பட ஆல்பத்தில் நாம் பார்ப்பது நம்முடைய பழைய படங்கள் அல்ல நம்முடைய நம்முடைய பழைய பிளங்கள் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்ல உடம்பு மாறி எல்லாத்திலையும் ஒவ்வொரு நாளும் செல் மாறுது இவை மரணம் என்பது நமக்கு புரியல ஐந்து பூதங்கள் அழிந்து கொண்டே இதுக்கு சேருது அழியுது சேருது அழியுது சேருது அழியுது கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டோம் என்பது நித்தியம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சரக்கு இதான் கிருஷ்ணன் கேட்கிற அர்ஜுன என்னவோ பெருசா நீ அம்பு ஆக போறாங்க போகக்கூடியது சரீரத்தோட இயல்பு இது குறித்து வருந்துவதற்கு என்ன இருக்கிறது யோசித்தா ஏன் வருந்துகிறாய் அர்ஜுனுடைய ஐ ஓப்பனர் கண்களை திறந்து வைக்கலாம் பகவான் என்பது என்ன அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சா குறித்து கவலைப்பட அர்ஜுனா அழிவதில்லை ஆன்மா சேதிக்கப்படுவதில்லை ஆன்மா நெருப்பால் எரிவதில்லை தண்ணீரால் நனைவதில்லை காற்றால் உலர்வது இல்லை அது எந்த பாதிப்பும் அடையாதது சரீரம் எல்லாம் அடைகிறது ஆன்மா எதுவும் அடைவதில்லை நம்ம கண்ணால பார்க்காததாலேயே ஆன்மாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அதுதான் இருக்கிற விழிப்புணர்வோடு கூடிய ஒரு விழிப்புணர்வோடு கூடிய ஒரு வஸ்து ஆன்மா சத்தியமானது சட்டை போடுறாங்க அதோடய முடியுமா அதுவும் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு என்ன வேலைநேர வேலையே துணிதான் போன மாசம் போடுறது போடுவேன் மகாராணி போ அப்படின்னா இதேதார் போட்டு முடியும் போட்டதும் துணி வேண்டியது வாங்குற பயசாயி போச்சு கிழிஞ்சு போச்சு நஞ்சு போச்சு என்ன பண்ணுவோம் எனக்கு நினைவு தெரிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற போது அப்பா ரெண்டு யூனிஃபார்ம் அதை தவிர ரெண்டு டிராயர் செட்டு வெளியில போட்டுக்கிறதுக்கு ரெண்டு யூனிஃபார்ம் எங்களுக்கு எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை ஆரம்பத்துல அயன் பண்ணது காசு கொடுக்க மாட்டாங்க யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ண முடியாது மடிச்சு தொலகாணிக்கல் வச்சுட்டு பட்டுக்கணும் அது அயன் பண்ண மாதிரி இருக்கும் மறுநாள் போறதுக்கு போயிட்டு வந்தோடன கலஞ்சி வீட்டில போட்டு அப்புறம் படுக்க போற போது போற டிரஸ் அப்புறம் காலம்பரம் யூனிஃபார்ம் அப்படி தீக்கு அயன் பண்ணி வைக்கிறதுக்கு வீட்டில் வண்டியில எட்டு வயசு கேக்குது இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு வயசு பொம்பளை எட்டு வயசு குழந்தை கேட்குது அறிவிலாம் அயன் பண்ணாட்டி திட்டு வாங்க தெரிய வேணாம் அடுத்த கேள்வி படிக்க வைக்கிறோம் திட்டும் கிடாது மேல இருந்தவங்கிட்டாங்க நமக்கு அப்புறம் பிறந்ததுங்க நம்மளை மதிக்கிறதே இல்ல நசுக்கிட்டே இருக்குதுங்க நமக்கு மேல இருந்தவங்களும் மதிக்கல இதுக்கு அப்புறம் மதிக்க மாட்டேன் நம்ம தலைவத்தில் யாருக்குமே வராது பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கை திட்டாங்க எங்க அப்பா ஜிஇசினு ஒரு ரேடியோ வச்சிருப்பார் அது பார்க்கவே அர்த்த பழசா இருக்கும் ஜிஇசி அப்பா ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவர் ஒரு ஓட்ட ரேடியோ வச்சிருப்பார் அது ஓட்டுக்கு ஒரு சவுண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் எப்பவோ ஒரு தடவை எங்க அப்பா இல்லன்னு நினைச்சு நான் திருட்டு அதை ஆன் பண்ணிட்டேன் அந்த ரேடியோ அப்பா இல்ல எங்கயோ போயிருக்க நினைச்சு நங்கும் கூட்டினா இருப்பாரு தலையில எனக்கு இன்னும் அந்த குட்டை மறக்கவே மறக்க ரேடியோவா ரேடியோவை பாதி எந்திரி அப்படின்ட்டு அடிச்சு இனிமேல் அப்பா குட்டினாயிரம் ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு டிவிய வாங்கி ஒரு ரிமோட்டையும் வாங்கி அன்னைக்கு ஒரு நாள் வச்சு அதை ஆன் பண்ணலான்னு பட்டன் பொண்ணு வர அப்பா கெடுச்சிருவா நீ என்ன நீ பாத்துக்கு உரிமை ஒரு தலைமுறை மாறுற போது காலகட்டம் மாறுற போது எவ்வளவு துன்பப்பட வேண்டிய தெரியுமா எங்களுக்கு இன்னும் மனசுக்கு பெரியவங்களை மதிக்கணும் மரியாதையா இருக்கணும் பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அவங்க காலையில் விழுந்து கும்பிடணும் உங்க மனசு மோகமா நடந்துக்கணும் அம்மா தப்பாவே சொல்லுவா அம்மா வந்து உளறுவாசல் சமயத்துல அப்பா உளருவாரு தப்பாவே சொல்லுவாரு எதிர்த்து பேச முடியாது வளர்த்தவங்க இவ்வளவு காலம் பாசம் இப்ப அப்படி கிடையாது அப்படியெல்லாம் பயந்து நாங்க வளர்ந்தா இதுங்க என்ன எதிர்த்து பேசுறத தவறு வேற வேலையே இல்ல சும்மா இருப்பாங்க ஒன்னும் தெரியாது அதை விட சொல்லுவா வெளியில போய் வீட்டுல பேசாம போயிட்டே நினைக்க விஷயத்துக்கு வரீரம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது ஆன்மா என்பது அழிவில்லாதது அப்படின்னு சொன்ன அழிவில் கண்டினியூட்டி ஆன்மா அதுக்கு என்னைக்கு மாற்றமே கிடையாது அதுக்கு சேஞ்சே கிடையாது என்றைக்கு ஒரே தன்மை உடையது அந்த அழிவத்தில் புரிந்து கொள்ள வேணும்னு பகவான் சொல்றேன் அர்ஜுனுக்கு அர்ஜுனா ஆன்மாவை புரிஞ்சுக்கூட சீரம் அழியக்கூடிய பெருசா எடுத்துக்கிறேன் சொல்றான் பாருங்க ஆன்மா எப்படிப்பட்ட தன்மை முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க ஆஸ்துமா வேறு ஆன்மா வேறு சில பேருக்கு ஆஸ்துமாவே ஆன்மாவோட ஓட்டிக்கிட்டு இருக்கும் ஆஸ்துமாங்கிறது உடம்புக்கு வர்ற ஒரு நோய் ஆஸ்துமாங்கிறது உடம்புக்கு வர்ற ஒரு நோய் ஆனா உடம்பே ஆன்மாவுக்கு ஒரு நோய் உடம்பே ஆன்மாவை பொறுத்த அளவுல ஒரு நோய் போதுமா அது நிலைத்தது பாருங்க ஆடைகளை மாற்றுவது மாதிரி அது மாற்றிக்கொள்ளும் சரீரத்தை மாற்றிக்கொள்ளும் நம்ம சின்ன வயசுல போடுற துணி வந்து நஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சு சின்னதா போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் வேற ஒரு ஆடை மாத்திக்கும் அத களைஞ்சிருவோம் இந்த ஆடை வேண்டாம் அப்படின்னு களைஞ்சுட்டு வேற ஒரு ஆடையே மாத்திக்கும் என்ன சிக்கல்னா நமக்கு சின்னதா போன ஆடையோ நைந்து போன ஆடையோ நீங்க களையாமல் புதிய ஆடையை உடுத்த முடியாது உடுத்திக்கிட்டா பிரயோஜனம் கிடையாது அதுக்காக என்ன பண்ணுவோம் நீக்கிட்டு புதிய ஆடையை நம்ம உடுத்திக்குவோம் அதான் செய்யுது அதற்கு அந்த உடம்பு சரி வரல அப்படின்னா உடம்பு வாணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தாய் கர்ப்புல போய் உட்கார்ந்து வேற ஒரு உடம்பு எடுத்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது நீங்க துணி கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேற துணி மாத்திக்கிட்டா யாராவது அழுவோமா எவ்ளோ சந்தோஷப்படுவோம் நம்ம அப்பா பழைய துணி ஒழிஞ்சது புதுசா ஒரு துணி போடுவோம் புது துணி போட்டா எல்லாருக்கும் எவ்ளோ சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு சில பேர் சொல்றான் வருஷத்துக்கு ஆறு தீபாவளி இருந்தா பரவாயில்ல ஆறு தீபாவளி அப்ப நிலைமை என்ன ஆகும் ஆறு தீபாவளி இருந்தா பையனுக்கு ஜாலி அப்பனுக்கு என்ன ஆறு நிலைமை ஒரு தீபாவளியே ஹார்ட் அட்டாக் வருது ஆறு தீபாவளி கொண்டாடுனா அவன் நிலைமை என்ன ஆகும் ஆடை மாறு உடம்பு மாற்றுகிறது அது மாதிரி உடம்பை ஆன்மா மாற்றுகிற அப்படின்னு மாற்றுகிற அர்ஜுனனுக்கு புரிய வச்சு சொல்றான் பகவான் ஏன்டா இந்த உடம்பு அழியறதும் மாறுறது இயற்கையா சேடா இதை குறித்து சொல் நீ இவங்களை கொல்லலே அப்படிங்கறதுக்காக இவர்கள் மரணம் அடையாமே இருந்துட போறாங்க நியாயம் இருக்கு இப்ப ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க அர்ஜுனா அழியக்கூடிய உடம்பு அழிவதை நீ வருந்தினாதம் அர்த்தமில்லை அழிய முடியாத ஆன்மாவை நீ என்ன மனம் வைத்தாலும் அழிக்க முடியாது எனவே அது அழியப் போவதில்லை அழியப்போகாத ஆன்மாவை குறித்து வருந்துவதற்கு எதுவும் இல்லை அழியக்கூடிய உடம்பை குறித்து வருந்தினாலும் அது அழியாமல் இருக்கப் போவதில்லை எனவே கடமையை காண்டிபத்தை எடு போரை நடக்கும் உத்திஷ்ட எழுந்து நில் போராடு அப்படின்னு அந்த வாக்கியத்தை கொடுக்கலாம் பகவான் பகவத் கீதை உத்திஷ்ட எழுந்து நில் போராடு எனக்கு லைஃப்ல வந்து ரொம்ப சோர்வு வருத்தம் ஏதாவது துன்பம் வருது விழிப்படையாம நம்ம துன்பப்படுறோம் அந்த விழிப்பு ரொம்ப தேவை நமக்கு சொல்லிட்டு பகவான் சொல்ற ஞானி எதில் விழித்திருக்கிறானோ அதில் உலக மக்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள் எதில் உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அதில் ஞானி விழித்திருக்கிறான் ஞானி விழிச்சுட்டா ஆன்மா வேறு சரீரம் வேறு இது குறித்து மயங்குவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற போயிட்ட பகவத் கீத முதல் அத்தியாயத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா அப்படின்னு பேர் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் விஷாதம்னா குழப்பம் அர்த்தம் குழப்பத்தை சொல்லி யோகம்னு சொல்றான் குழப்பமே ஒரு யோகம்னு சொல்ற எப்படி சார் குழப்பம் ஒரு யோகமாகும் அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு வாட்டியார் கிளாஸ் நடத்திட்டு கேட்டாரே ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள் ஒன்னு இல்ல சார் ஏன் எதுவுமே விளங்கல ஏதாவது விளங்கிருந்தாலும் சந்தேகம்னு ஒண்ணு வரும் குழப்பமே இல்லைன்னா என்ன ஞானின்னு அர்த்தம் ஒரு மண்ணு விளங்கலன்னு சாரி இது ஒண்ணு கொஞ்சம் குழப்பமா இருக்கு இது விளங்கல அப்படின்னு கிளாரிட்டிக்கு வரலாம் எனவே குழப்பம் என்று ஒன்று வந்தால் தெளிவு பிறப்பதற்கான அடையாளம் அங்க இருக்கிறது குழப்பமே இல்லை என்றால் எதுவுமே மண்டக்குல நுழையல இப்ப அர்ஜுனன் குழம்பிட்டான் கிருஷ்ணா நான் என்னன்னா பண்ணுவேன் நான் சண்டை போடுறதா வேண்டாமா எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதுதான் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம்னு பேர் இதுல என்ன சொல்றான் போமாட்டேன் வலுக்கட்டாயமா இழுத்து யுத்தத்துல செலுத்தணும் இது ரொம்ப பியூட்டிஃபுல் ரிப்ளை ரஜினி எழுதுறாரு கீதைக்கு விளக்கம் எழுதுற போது ரொம்ப அருமையான ரிப்ளை இந்த அர்ஜுனன் எப்படிப்பட்ட இன்னைக்கு சண்டை போட மாட்டேன் அப்படிங்கறதுக்கு ஒரு இருபது காரணம் சொல்றேன் சண்டை போட மாட்டேன் நாளைக்கு வந்து கேட்பா தான் அறியாம சொன்னேன் நீ யாரு திருத்தான் சிக்கல் இது எல்லா பெரியவங்களுக்கும் வீட்டுல இருக்க சிக்கல் குழந்தைங்க புத்தியெல்லாம் சொல்ற போது கேட்கவே மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நான் மறுநாள் சொல்லுவாங்க தூங்க விட மாட்டேங்கிறேன் எல்லாம் பட்டு சரி சனியும் தூங்கட்டும் அதுவாட்டு அறிவு இருக்கா எழுப்பிருக்காலும் எழுப்ப வேண்டியது நான்தான் சின்ன பிள்ளை விவரம் இல்லாம தூங்கிட்டேன் நீ வளர்ந்து இருக்க அறிவு நமக்கு ஒரு பாலம் எடுத்துங்க நீங்க போது பல பேர் சிரிக்கல என்ன தெரியுதுன்னா பல பேர் வீட்டுல நடக்குதுன்னு தெரியுது இல்ல நீங்க என்ன என்ன சிரிக்க மாட்டீங்கலே ரெண்டு இருக்குது எனக்கு தெரியாதா யாரு எப்படி இருக்கிறாங்க நீங்க எழுப்பல அப்படின்னாலும் கோவச்சுக்கோ எழுப்புல அப்படின்னாலும் கோவச்சுக்கும் இப்ப இதே சிக்கல் தான் அர்ஜுனனுக்கு இதே போருக்கு போடா அப்படின்னா முடியாதுன்னு இருபது காரணம் நம்பி நீங்க விட்டுட்டீங்கன்னா அவன் என்ன கேட்பான் நான் அப்படித்தான் இருப்பேன் விடலாம்னு கேட்பான் முதல் அத்தியாயம் அப்படின்னு சொன்ன இரண்டாவது சாங்கியம் சாங்கியம்னா சடங்குகள் இயல்புகள் உடம்புனா என்ன ஆன்மான் என்ன கிளாரிட்டிங் முதல்ல பகவான் உடம்பு அழியக்கூடியது உயிரி அழிவில்லாதது எனவே அழிவற்ற ஒன்றுக்காக நீ வருந்த வேண்டியது இல்லை அழியக்கூடிய ஒன்றுக்காக நீ வருந்தி ஒன்னு ஆக போறது இல்லை இது கண்டிப்பா நடக்கும் தீர்மானமாயி போயிட்டா அப்புறம் வருந்திதான் என்ன பண்றது அதுக்காக ஒன்னும் பிரயோஜனம் வருந்தமே ஒழி வேற ஒண்ணும் அது சாங்கிய யோகம் அப்படின்னு பேரு ரெண்டாவது அத்தியாயம் அப்புறம் மூணாவது அத்தியாயம் கர்மயோகம்னு பேர் ஆச்சாரியா வினோபாபாவை எழுதுறாரு மூணாவது அத்தியாயத்தில இருந்துதான் ஆக்சுவலா கீதையினுடைய ஆன்மா தொடங்குது அத்தியாயம் கர்மயோகம் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் எப்படி செய்யணும் இப்ப அர்ஜுன சண்டை பண்ணணும் அப்படின்னு பகவான் ஏவரான் அவன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான் அவன் ஏன் சண்டை போடணும் அப்படிங்கறதுக்கான அந்த விளக்கங்களை பகவான் கொடுக்கறான் இப்ப நமக்கு என்ன பிரயோஜனம் இல்லை நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு சண்டை போடுறது இல்லை எந்த காரியத்தை செஞ்சாலும் எப்படி செய்யணும்னு புரிய வைக்கிறான் இந்த கர்மயோகம் அத்தியாயத்தில் இப்ப பாருங்க கர்மம் அப்படின்னா தொழில்னு அர்த்தம் தொழில்னு ஒண்ணு செய்யாம யாராவது உயிர் வாழ முடியுமா ஒரு தொழில் செய்யாம யாராவது சாப்பிட முடியுமா ஒரு தொழில் செய்யாம யாராவது பூமியில இருக்க முடியுமா ஏதாவது தொழில் செய்யணும் சார் சில பேர் தொழிலே செய்யாம வீட்டை திண்ணையில் உட்கார்ந்து இருப்பான் மனசால ஊரைய கட்டுகிட்டு இருப்பான் அது எ அலைகள வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் எனவே தொழிற்படாதவர்கள் அதாவது வேலை செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது ஆனா நம்ம எப்படி செய்யறோம் முக்கியம் இந்த இப்ப நான் சொல்ல போற பாரு கர்ம யோகம் உலக அரங்கத்தில் எப்படி செய்யணும் ஒரு வேலை நடந்தது பொழுது போதுன்னு கீதை தள்ளி வச்சிருங்க காலையில் எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் முதல்ல என்ன வேலை படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதே ஒரு வேலை அதுக்கே பல பேர் அழுத்துக்கிறான் காலங்காத்தாலு என்ன ஹைகோர்ட்ல போட்டோம் எழுத்துக்கொண்டாங்க முடிஞ்சு போச்சு விஷயம் பட்டுன்னு பாலிட்டு மறுநாள் அடுத்த நாள் பால் வெரி சிம்பிள் பாக்கெட் பால் விற்கிறது பஞ்சமே கிடையாது என்ன சார் என்ன போர் காலையில எழுந்திரிச்சு அதுவே கஷ்டமா இருக்கான் அப்ப ஒண்ணு தேயி சாயங்காலம் வந்து ஒரு பதினாறு விட்டு தேய்ச்சா எல்லாரும் இடவெளி விட்டு நிப்ப நீங்க நல்லா பேசி பாருங்க சொல்ல காலையில எழுந்திரிச்சு பல்லு தேய்சு இவ குடுக்கற கா அங்கடிச்சு அதே பஸ் ஏறி அதே ஆபீஸுக்கு போய் டெய்லி ஒரு ஆபிஸ் போக முடியுமா அறுத்துக்குறான் அதே பஸ்ல ஏறி வெவ்வேறு பஸ்ல ஏறினா எங்க போறது அதே பஸ்ல ஏறு தான் சொல்றான் அதே பஸ்ல ஏறி அதே ஆபீஸ் போய் அதே சீட்ல உக்கார் அதே கையெழுத்த போட்டு நீ வேற ஒருத்தன் கையெழுத்த போடு எங்க கொண்டு போய் வைப்பாங்க அப்புறமா தெரியும் அதே கையெழுத்த போட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டி இருக்கு சார் அதே வீட்டுக்கு வர வேண்டிய கால எழுந்து படுக்கிற வரைக்கும் இதே வேலையா சார் என்ன சார் லைஃப் இப்படி அழுத்துக்கணும் இருக்க கர்ம யோகம் பள்ளி திக்காம இருக்க முடியுமா காப்பி குடிக்காம இருக்க முடியுமே டிபின் சாப்பிடாம இருக்க முடியுமா இருக்க முடியுமா இருக்க முடியுமா வேலை பார்க்காம இருக்க முடியுமா டிரைவர் அப்பா ஓட்டாம இருக்க முடியுமா ஒரு வேலையை செய்யணும் சாயங்காலம் சம்பளம் கொடுப்பா வீட்டுக்கு வராம இருக்க முடியுமா அழுத்துக்கலாம் நம்ம எழுந்திரிச்சு பள்ளி தேச்சு சாப்பிட்டு ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர அலுப்பா இருக்குது யாருக்கு பெருமையா கேட்டுக்கு அழைத்துக்கலாம் இவன் வீட்டுல ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கேன் அதுக்கு என்ன குறைச்சல் எட்டரை மணிக்கு பிள்ளைகளையும் இவனையும் ஆபிஸுக்கும் வெளியே தெரியா யங்கர நிம்மதி ஏன் என்று கும்மிடி பாடுனா பிள்ளைங்களும் பாட்டு பாடுறதுக்கு நல்லா கரெக்ட் நேரம் பார்த்து எல்லாரும் அனுப்பிச்சாச்சு எட்டே முக்கால் மணிக்கு இந்த குட்டி பிசாட்சி நாய் வண்டியில ஏறிடுச்சு மணிக்கு பெரிய பிசாட்சி எடுத்து போயிடுச்சு இது ஒண்ணு மட்டும்தான் உட்காந்து இருக்கு வீட்டுல என்ன சன் டிவி ராஜ் டிவி ஜயா டிவி ஸ்டார் விஜய் மருமக மாமியாரு அண்ணி நாத்தனாரு அக்கா தங்கச்சி மாத்தி மாத்தி வராளுங்க யாரும் ஒருத்தி வராம இருக்கிறாடா எவனால அண்ணி வரா மருமக வரா மாமியார் வரா நாத்தனா வராட்டா சித்தி வரா பெரியமா வரா பாட்டி வர்றாங்க நம்பிக்கை பன்னெண்டே மணி ஆச்சா ஒரு மணி ஆச்சா இவளுக்கு நம்பிக்கை வந்துருந்தோம் இங்கே அதுவும் வெறும் நம்பிக்கை வரக்கூடாது ஏதி எம் நம்பிக்கை வந்தாலும் இருக்கும் ஏதி எம் ஏன் வாழ்க்கை வரணும் ஏவி எம்மின் நம்பிக்கை வரணும் ஒரு மணி ஆச்சுன்னு வச்சுங்க அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்து இப்ப எல்லாம் ஜாலியா தானே இருக்கு சாட்டாச்சு சமையல் பண்ணியாச்சு எல்லாரும் வீட்டை விட்டு போயாச்சு டிவி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதானே அவங்க கூப்பிட்டு கிடைங்க லைஃப் எப்படின்னு என்ன வாழ்க்கை ஒரே போர் என்ன நானும் என்னமோ கனவு கண்ட இதெல்லாம் வீணாம் போச்சு என்ன வீணா போச்சு கல்யாணம் பண்ணிட்டு என் லைஃப் இப்படி போகும் போச்சு அது சில அம்மா சொல்லுவான் கேட்டீங்களா என்ன மதுரையில கேட்டாங்க கும்பகோணத்துல கேட்டாங்க திருச்சியில கேட்டாங்க எல்லாத்தையும் விட்டு எங்க அப்பா கொண்டாந்து மெட்ராஸ்ல தள்ளிட்டாங்க மெட்ராஸ் வந்து நானூறு அடி கிணறு அவங்க அப்பா கொண்டாட தள்ளித்தார கும்பகோணத்துல கேட்டாங்க அங்கெல்லாம் போயிருந்தா மகாராணியா இருந்திருப்பேன் தெரியுமா ரொம்ப கும்பகோணத்துல யாரு மாணாந்து போனானோ அவன் ஒருத்திய கல்யாணம் பண்ணி இப்ப அவங்க கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்னன்னா டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு அவங்க குடிச்சிட்டு வந்து பண்டாட்டி அடிக்கிறான் அதுக்காக கேஸ் போட்டு இதுக்கு தெரியுமா அதுக்கு நான் கும்பகோண மகாராணியா இருந்திருப்பேன் திருச்சியில கேட்டாங்க மதுரையில கேட்டாங்க கோயம்புத்தூர்ல கேட்டாங்க கேட்டாங்க நாங்களே நான் ஒரு கேள்வி கேட்பேன் கூட கேட்டவன் யாராவது அவங்க புண்ணியம் பண்ணி இருக்கான்னு தப்பிச்சுட்டேன் இவன் கோயில் சரியா மரியாதையா நடந்துக்கிறானோ அவனை பைத்திய மாதிரி ஆகிட்டு விட்டுட்டு போனவனை பெருமையா சொல்லிட்டு கும்பகோணம் கேட்டாங்க திருச்சியில கேட்டாங்க மதுரையில் கேட்டாங்க நான் சொல்ற தேதி சாதாரணமான தேரி அல்ல நீங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறீர்கள் ஏன் இப்ப இந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சலிப்பு இருக்கு இந்த சலிப்புக்கு என்ன பண்றீங்க அதுக்கு புது புதுசாக இருப்பேன் எங்க இருந்திருந்தாலும் கும்பகோணத்துல இருந்தா திருச்சி போச்சு வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க மதுரில இருந்தா கோயம்புத்தூர் இருந்தா நல்லா இருப்பேன் அங்க சந்தோஷமா இருக்க தெரியாது ஏன் உங்களுக்கு கர்ம யோகம் தெரியல என்ன கர்ம யோகம் சாப்பிடாம இருக்க முடியுமா உலகத்துல பண்ணித்தானே ஆகணும் ஒரு பொம்பளை காலமரையா அடுப்பு பற்ற வச்சு சமைச்சு சாப்பாடு போடணுமா இல்லையா பொம்பளை சொல்றாங்க என்ன எம்ஏ படிச்சு என்ன பிரயோஜனம் சாம்பார் வைக்க வேண்டியிருக்கு சாம்பார் வைக்கப்படாத புய எம்டிச்சவா சாம்பார் சாப்பிடுவ இன்னும்பி கரை வாழ்க்கை வீணா போச்சு புளியே கரைக்கலாம் என்ன பண்ணலாம் புளி கரைக்காம சாம்பார் ஒரு மாயில் இருக்கிறாங்க வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் தயவு செய்து இந்த மாதிரி செய்யும் சமையல் பண்றீங்களா சந்தோஷமா பண்ணுங்க ஆபிஸ் போறீங்களா சந்தோஷமா போங்க நான் பேச்ச வந்திருக்கிறேன்னா நான் சந்தோஷமா வரணும் பேச்ச கேட்கறீங்களா சந்தோஷமா கேளுங்க பேச்சை கேக்கிற போது இன்னொருல உங்களுக்கு கவனம் இருந்தா பேசுற போது என் மனசு வேற இடத்துல இருந்தா நாம இருக்க வேண்டிய இடத்துல அங்க இல்ல அப்படின்னு சொன்னா இது சுகமா இருக்காது ஆனந்தமா இருக்காது போரடிக்கும் ஒருத்தவரும்